திருவிளையாடல் பாலத்தை தொடர்ந்து சிந்தனை செய்து வருகிறோம் அதில் இன்று எழுகடல் அழைத்த படலம் என்ற பகுதிக்கு வருகிறோம் இந்த எழுகடல் அழைத்த படலம் என்பது நம்முடைய திருவிளையாடல் தொடர் சிந்தனையிலே பதிமூன்றாவது சிந்தனை என்று அமைந்திருக்கிறோம் இந்த எழுகடலையும் அழைத்தது என்று அமைப்பு வருகின்ற பொழுது ஒரு தொடர்பை நாம் நினைக்க வேண்டும் இப்பொழுது ஒரு நீண்ட நடிகை ஒரு நான்கு படலத்தினுடைய தொடர்பாக ஒரு செய்தி திருவிளையாடலாக அமைத்திருந்தால் பெருமாட்டியை அவாரம் செய்கிறாள் அது ஒரு படலம் தராதகி பிராட்டியார் திருவதாரம் என்று ஒன்று அந்த பெருமாட்டியை மணப்பதற்காக பெருமானி எழுந்தருளி சோமுந்தரம் என்ற பெயரிலே இங்கே வந்து திருமணம் செய்துள்ளார் அது அடுத்தது திருமண படலம் இந்த திருமணமானவுடனே ஒரு பெரிய விருந்து நடக்கிறது அந்த விருந்து நடப்பதில் இரண்டு பேர் மட்டும் அந்த விருந்தினை உண்பதற்கு இயலாத காரணத்தினாலே அந்த கூத்தினை தரிசித்துத்தான் அவள் அந்த உணவனை உண்ண வேண்டும் என்ற நீதியினாலே பெருமான் வெள்ளியம்பல கூத்தாடி இங்கேயே அந்த காட்சியை தந்து அந்த இரண்டு பேரையும் உண்ணச் செய்தார் மிகுந்த படைப்பு சோறு நிறைய அமைந்திருக்கிறது காய்கறியெல்லாம் நிரம்ப விட்டது ஆனால் வந்த கூட்டத்தில் இவ்வளவு செலவாகலை அதனால பெருமாட்டி வருந்த அதை கண்ட பெருமான் குண்டோதரனைக்கு உழைத்திலே அந்த பசியை உண்டாக்கி அதன் வாயிலாக அந்த உணவெல்லாம் உண்ணும்படியாகச் செய்தார் அடுத்தவருக்கு தண்ணீர் தாகம் வையையே அழைத்தார் என்று எல்லாம் வருகின்ற தொடர்ந்து பெருமான் பெருமாட்டியாருடைய திருமணம் அது தொடர்பான செய்திகளும் நாம் இதுவரை பார்த்தோம் தொடர்ந்து இப்போ இன்னும் அந்த குடும்பத்தையே தொடர்ந்து தொடர்கிறது குடும்பம்லாம் சொல்லக்கூடாது ரொம்ப மரபில் சொன்னால் குடும்பம்னு சொல்லக்கூடாது இருந்தாலும் நாம் அவர்களை எளிமையாக்கி நாம் எண்ணிச்சு வைக்கிறோம் அதனாலே குடும்பம் என்றே சொல்லலாம் இப்பொழுது தான் என்னுடைய பெருமான் பெருமாட்டியோடு அருமையாக மதுரையை ஆண்டு வருகிறார் நல்ல செழுமையான ஆட்சி அந்த செழுமையான ஆட்சியில் திருவள்ளூர் சொன்னது போல படை குடி கூடு அமைச்சர் நட்பு அரணும் உடையான ஏறு என்று சொன்னாரே திருவள்ளூர் பேசுகின்ற அந்த அரசு பேரரசாக நீதியினாலும் நேர்மையினாலும் பண்பாட்டினாலும் மக்களை காத்தலினாலும் பொருளாதாரத்தினாலும் எல்லா வளத்தாலும் பெரிய மிகப் பேரரசு அதனால் படை குடி கூழ் அமைச்சர் நட்பரனாரும் உடையான அரசருள் ஏறு என்று சொன்னாரே அதுபோல அரசருக்கெல்லாம் அரசராக இருக்கின்றமுடிய பெருமானி அந்த ஆட்சியை நடத்த தலாதகையார் உடன் இருக்க அந்த ஆட்சி நடைபெற்று அப்படி ஆட்சி நடைபெற்று பொழுது ஒரு நாள் அப்படின்னு இப்பொழுது அந்த பாண்டி பெருமகனாக இருக்கின்ற நம்முடைய சமுந்தரக்களுடைய மாமி அப்படிதான் சொல்லணும் அன்புடைய மாமனும் மாமியும் நீ என்று சொல்லுவதனால மாமி அந்த மாமி அங்கே இருக்கிறார்கள் ஒரு நாள் ஒவ்வொரு நாள் என்ன நடக்கிறது என்று சொன்னால் பெருமானுடைய ஆட்சியில ஒரு பெரிய அங்கங்கே ஒரு பயங்கரமோ அல்லது வந்து நிலவெடிப்போ அல்லது சூறாவளி காற்றோ இயற்கை மாறுபாடுகளும் இல்லை மக்களுடைய மனவேறுபாடுகளும் இல்லை ரொம்ப அமைதியான ஆட்சி இந்த ஆட்சி நடக்குதா இல்லையான்னு கூட தெரியல உண்மைதான் அப்படி இல்லை ஒரு இந்த ஆட்சி நடக்குதா இல்லையான்னு தெரியும்போது ஒரு சிறு ஞாபகம் வந்தது ஒரு காலத்தில் இப்பிறகுதான் தமிழ் வகுப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது தொடக்கத்தில் அந்த ஆங்கில ஆட்சி போய் விடுதலை பெற்ற காலத்தில் அந்த தொடக்காலத்தில் கொஞ்சம் கடினமாக இருந்தது அப்போ தமிழ் வகுப்புன்னா கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் புறக்கணிப்பது அப்படிலாம் இருந்தது காரணம் என்னென்னா தமிழுக்கு அவ்வளோ அதிகமாக மதிப்பில்லை அதனால் அப்படி இருக்கின்ற பொழுது இது மாதிரி இருக்க வேண்டும் என்று நினைத்தவர்களில் சிலர் ஒருவர் அவர் கும்பகோணம் அரசு கல்லூரிக்கு வந்திருக்கார் அது நூற்றாண்டுக்கு மேலே வந்த கல்லூரி வந்திருக்கார் நடந்த கதை இது அதனால ரொம்ப அருமையான பெரும் பெரும்புலவர் அவர் பாட எடுத்து கொடுக்கறான் இவருக்கு தமிழ் வகுப்புன்னு சொன்னா எப்படி இருக்கும் கேட்டா ஓ ஆன சிரித்து நல்ல கைதட்டி தமிழ் ஆசிரியர் பாவம் முடிச்சு அது மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு கற்பனை இந்த மேலாளராக வந்தவருக்கு அடுக்கும்போது வந்தார் வந்த உடனே முதல்வர் வணக்கம் சொல்லிவிட்டு சரி வகுப்புகளை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லுங்கள் வகுப்புகளை பார்ப்பதுன்றது கல்லூரியில் பழக்கமே கிடையாது கல்லூரி கல்வி இயக்குநர் தான் நிர்வாகத்தில் பைசா தரதுல தான் அவர்களுக்கு அதிகாரமே தவிர வகுப்பரை பார்ப்பதெல்லாம் கூட கிடையாது எங்கள் காலத்தில் யாருமே வந்ததும் இல்லை நாற்பது முப்பது நாற்பது ஆண்டுகளில் சரிங்களா பட் ஏதாவது பதினாலத்தில் வந்திருக்கிறார் வந்தால் குறிப்பா தமிழ் வகுப்பை பார்க்கணும் எங்கே இருக்கணும் சரி நான் இப்போ முதல்ல அழைச்சிட்டு போகிறேன் தியாகராச்சார்யார் வகுப்படுத்திகிட்டு இருக்காரு இவர் அப்படியே அழைத்துக்கொண்டே போகின்ற பொழுது ரெண்டு அறை மூன்று அரை நான்கரை தாண்டிட்டு தாண்டின ஒன்று இவருக்கு என்னென்னு கேட்டால் ஒரு ஐந்தாறு அறைக்கு முன்னேயே தமிழ் வகுப்பு இன்னதென்று விளங்கும்படியாக ஏதேனும் அப்படி கலாட்டாக நடக்கும் நினச்சிருக்கேன் இங்கே நம்ம போகிறோம் தமிழ் வகுப்பு தானே போகிறோம் ஆமாம் இன்னும் காணும் டோ சொல்லி அந்த வகுப்பறிவுள்ள நுழைஞ்சாலும் நுழைந்தால் தியாகராச்சியாருடைய அந்த ஒரே குரல் கேட்கிறது எஞ்சிய மாணவர்கள் எல்லாம் செய்வாயாக நெஞ்சுக்கலனாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படி வகுப்பறை என்றால் ஒரு குரல் தான் இருக்கணும் ஒன்று ஆசிரியர் குரல் அல்லது மாணாக்கருக்கு ஏற்பட்ட ஐயங்களுக்காக ஐயத்தை கேட்கின்ற குரல் மாணவர் குரல் வருகின்ற பொழுது ஆசிரியர் குரல் அமைதியாக இருக்கும் ஏனென்றா என்ன கேள்வின்னு பொழுதுன்னு தெரிஞ்சுக்கல பதில் சொல்லணும் அதனால் ஆகவே வகுப்பறை என்றால் ஒரே ஒரு குரல் தான் இருக்கணும் ஒன்று ஆசிரியர் குரல் அல்லது அது சம்பந்தமாக கேள்வி கேட்கின்ற மாணவர் குரல் அதான் வகுப்பு அதான் வகுப்புன்னு பேர் ஏனி பெற அந்த மாதிரி ஒலிகள்லாம் வருவது பழக்கமே இல்லை மரமும் இல்லை அப்படித்தான் இருந்தது என்னவா இருந்தது ஆகவே அது மாதிரி இருந்தது அப்புறம் அவரே ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டு அந்த பாடத்தை விரும்பி இருந்து கேட்டுட்டு பின்னால் வந்து வியந்தாராம் கேராச்சி தாருடைய புலமையை இன்னைக்கும் பண்டித டாக்டர் ஓ சாமிநாதருடைய இல்லத்திற்கு தியாகராஜவிலாசம் என்றுதான் தன்னுடைய மனையை வைத்தார் குருநாதனுடைய பெயர் என்ன அவரால் அவருக்கு பணி கடிச்சது கும்பகோணம் கல்லூரில் அதனால் தனக்கு பாறைஞ்சொன்ன மீனாட்சிவரம் பிள்ளையவர்களை பற்றி கூட அந்த பெயர் வைக்கலை ஆனால் தன்னுடைய அந்த வீட்டிற்கு திருவட்டீஸ்வரன் பேட்டை திருவல்லிக்கேணி சென்னை அஞ்சு என்று இருக்கும் என்னன்னு கேட்டால் தியாகராஜவிலாசம் என்று இருக்கும் தன்னுடைய குருநாதனுடைய பெயர் அதில் இருந்துச்சு அப்படியே அவர் வாழ்ந்தார் கடைசி வரைக்கும் அது மாதிரி அரசு என்ற நடக்குதா அவ்வளவு அது மாதிரி நம்முடைய சோமுந்தர பெருமான் ஆட்சி நடத்துகிறார் என்று சொன்னால் உமையாரோடு கூடி நாட்டில் எந்த விசுக்கள் ஆதிங்க எப்ப நமக்கு வேலு இருக்குன்னு தெரியும்னா அதை தாண்ட போனாதான தெரியும் அதற்குள்ளேயே அமைதியாக இருக்கும்போது வேலின்னு ஒன்று இருக்கதே தெரியாது அதுபோல சட்டங்கள் நீதிமன்றங்கள் நீதிபதிகள் எல்லாம் வழக்கறி சொன்னால் பாவம் தினமும் காலைல வந்து சாயந்தரம் போயிட்டு இருப்பாங்க ஒருவேளை இல்லை அதுபோல மருத்துவமனையில் ஒரு ஆள் வராது எல்லாம் எல்லா நல்ல உடல்நலம் உடல் வளமாக இருக்கு அப்படி ஒரு அமைதியான ஆட்சி அந்த ஆட்சியிலே இப்படி காதாலையாவது கேட்போம் அமைதியான ஆட்சி என்று அந்த அமைதியான ஆட்சி அதில் ஒவ்வொரு நாளும் என்ன செய்வாரலாம் சில முனிவர்கள் வருவாரலாம் வந்து ஏன்னா பெருமானியெல்லாம் வாங்கி ஆட்சி அழுத்துற அதனால வந்து அவர்கிட்ட தெரியாத செய்திகள் அரிய செய்திகளை ரொம்ப நுண்மான ஒளி பலம் மிக்க கல்லால் நீழல் மலைவில்லியும் ஐயா சொன்னார் தஷாமூர்த்திய பார்த்தவொன்னே தஷாமூர்த்தி பார்த்தவொன்னே நம்ம ஸ்வீனபூத்திரம் ஞாபகத்துக்கு வருது பெரிய மகிழ்ச்சி எங்களுக்கு எங்க மேல போனோன்ன அவருடைய கல்லால் நீழல் மலைவில்ல ஒழிய அதுக்கு ஸ்வீநான சுவாமிகள் கேட்டீங்கன்னா எல்லாரும் கல்லால மரத்தின் கீழ் மலையை வில்லாக வளைத்தவருமாக இருக்கின்றான் அவர் அவருடைய திருமகனாராக இருக்கின்ற பொல்லார் இணைமலர் பொல்லாற் பிள்ளையாருடைய நல்லார் புனிவரே நல்லவர்கள் நல்லா அணிவர்கள் என்று சொல்லி அப்படிதான் ஒரு செய்தார் சிவநாரண மட்டும் வேற மாதிரி எண்ணம் போயிடுச்சு மலைவில்லாருன்னு மலையை வில்லாக வளைத்ததை பற்றி பேசுவேன்னா எப்போ கல்லால் அந்த மரத்தினுடைய நிழல்ல இருக்காரோ அப்படி இருக்கும்போது அந்த தொடரை தடுவியே பின்னிருப்பதற்கும் உரையிற்க வேண்டும் என்று கருதிய சிந்தனை கல்லால் கல்லால மரத்து நால்வருக்கும் மலைவு இல்லார் மலைவு இல்லார் மலைவு இல்லாறல்ல மலைவு இல்லார் அந்த நால்வருக்கும் சில ஐயங்கள் இருந்தா சந்தைகள் இருந்தான் அந்த மலைவுகளை எல்லாம் இல்லார் இல்லையாக செய்த பெருமான் ஏன்னா அந்த நால்வர் என்ன கேட்டாங்க உண்மையை அவங்களுக்கு சாதன பெரிய நுண்மலை பண்ண முடியவர்கள் சிற்சில ரங்கில் சிற்சில ஐயம் இருந்தது அந்த ஐயத்தை நீக்குவதற்காக வந்து கேட்டார்கள் நாலு நாலு பேரும் அந்த ஐயங்களை எல்லாம் போக்கியவர் என்பதாக மலைவு இல்லார் என்று எழுதி அவர் வாழ் இருக்கிற அந்த நால்வர் வாழ் இருக்கின்ற மலைவுகள் சில ஐயங்கள் எல்லாம் இல்லார் இல்லையாக செய்தவராக இருக்கின்ற பெருமான் அவர் அவருடைய பொல்லாரின் மேலே அவர் மேலே போனார் அப்படி இருக்கிறது அது மாதிரி மலைவு இல்லையாக அதுபோல பெரிய முனிவர்கள் பெரிய ரிஷிகள் இவர்கள்லாம் வருவார்தான் பாண்டிய நாட்டுக்கு வந்து பெருமாண்டத்தில் சில ஐயங்கள் போ அப்படி இருக்குதுன்னா அது தெரிஞ்சுக்கிட்டு போவாங்க அப்படி இருந்தது அப்படி இருக்கின்ற பொழுது கௌதம முனிவர் ஒருவர் அவர் நேராக போயிருக்கார் பெருமாண்டத்தில் சில ஐயங்கள் எல்லாம் தேர்ட்டு கொண்டு சரியாக நிலமா என்று சொல்லி எல்லாம் வச்சாச்சு ஆகவே அந்த ஆட்சியில் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மருங்கு அரசியல் இருந்தாலும் இன்னொரு மருங்கு என்னன்னு நல்ல முழுக்க முழுக்க பக்தி மெய் எல்லாம் இருந்தது இந்த சமயங்கள் கலவாத அரசுங்கெல்லாம் தெரியல அவங்களுக்கு அப்படி அப்படி அப்படி அமைப்பெல்லாம் வச்சு பரிபாலிக்கிறோம்னு தெரியல மக்குகள்னு வச்சுக்கங்களேன் ஆமாம் என்ன பே சமயமே அந்த கலக்காமல் அரசு இனம்னுக்கு பாருங்க அது பெரிய பேரறிவுன்ன அர்த்தம் அப்போ சமயத்தோடு கலந்த அரசும் அருமையான அப்படி அந்த உணர்வோடு வருவார்கள் எல்லாரும் பேட்பார்கள் அதை பற்றி சொல்லுவார்கள் பெருமான பெரிய அந்த ஆசை பற்றி சொல்வார்கள் அப்படி சொல்லுகின்ற பொழுது கௌதமர் என்பவர் வந்து இதெல்லாம் பேசிட்டு இருந்தார் இருந்து பெருமான மலையத்தூசனுடைய மனைவியாராக இருக்கிற காஞ்சனமாலையை வந்து குடும்பம் எல்லாம் கூட வந்து அது மாதிரி ஆசீர்வதித்துட்டு போற பழக்கம் உண்டு அதனால கேட்டேன் மலையத்தூச பாண்டியன் காலத்து தெளிந்தவராட்டி அதனால வந்து எப்படிமா நலமாறிக்கலாம் உங்களுக்கு என்ன குறைவு அப்படின்னு கேட்டாங்க ஒரு குறைவும் இல்லை அப்படின்னா என்ன குறைவு உங்களுக்கு அரிதற்கரிய பெரிதா எல்லாரும் அந்த வணங்கத்தகுந்த மிக முதல்வனாக இருக்கின்ற பெருமான் உங்களுக்கு மருமகன் பெருமானோடு என்றும் இணைப்பிரியாதிருந்து உயிர்களுக்கெல்லாம் அறு செய்து வருகின்ற உமையம்மே உங்களுடைய திருமகளார் உங்களுக்கு என்னமா குறைச்ச ஒரு குறைவும் இல்லை எங்களிலின் ஞாயிறு அமக்கேலோடு பாவாய் எங்களுக்கு என்ன குறைச்ச ஒண்ணும் இல்லை ஒரு குறைவு இல்லை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு குறைவெல்லாம் இல்லைன்னு சொல்லி விட்டு விசாரித்து விட்டு என்ன ஒன்னு கேட்டாங்கொறி கடந்து கரை கடந்த மறைச்சென்னி உள்ள பொருள் பரசிவம் என்று உணர்ந்த பெருந்தக அடிகேள் தள்ளறிய பவம் அகற்றும் தவம் அருள் செய்க என கருணை வல்லமனமுகமலர்ந்து முனிவேந்தன் விளம்புமால் ஒன்று கேட்டாங்க அந்த அம்மா மிகச்சிறந்த முனிவர்கள் நீங்கள் நல்லா அறிவில சிறந்த மிகச்சிறந்தவர்கள் நல்ல பக்தி மொழிவர்கள் பெருமானை அடைதற்குரிய தவ நெறி என்ன அதை கொஞ்சம் சொல்லுங்களே அப்படின்னு கேட்டாங்க யாரு அந்த அம்மா கேட்டாங்க மருமகனே பரம்பொருள் அதுவா இருந்தாலும் இது உலகியல் என்று வருகின்ற பொழுது நீங்க மருமகன் தான் அப்படி வந்து அப்படி போது மருமகனும் மகளும் இருக்கிறாங்க நமக்கெல்லாம் வணங்கு தகுந்த பெருமானும் பெருமாட்டியமாக இருந்தாலும் கூட தன்னளவில் அவங்க என்ன மருமகனும் மகளும் அப்படி அதெல்லாம் இந்த முனிவரை கேட்டாரலாம் அது சி சில கருத்துக்களை சிலர் வாயிலாக கேட்க வேண்டும் என்று அந்த அப்படி அமைப்பில் இதை கேட்டாரலாம் கேட்டு தவம் என்ன செய்யறதுன்னு கேட்டார் பெருமானம் அடைவதற்கு உண்மையான தவம் எது அப்படின்னு அப்படிங்களா உங்களுக்கு தெரியாதில்ல அவர் சொல்லுகிறார் ஒன்றே சொல்லுவாரா இல்லை அது சொல்லுகிறாய் தவவலியால் உலகின்ற தடாதகைக்கு தாயானாயி அம்மா பெருமாட்டி நீங்கள் எங்களை கேட்குறீங்களே உங்களுடைய திருமகளாக தோன்றி உங்களாச்சே தவமே வடிவாக இருக்கிற அந்த பெருமாட்டி இருக்கு தவத்துக்கு வழி என்னன்னு கேட்குறீங்களே கேட்டா ஒன்று அடுத்தது சிவ பெருமான் மருகனும் சீர்பெற்றாய் அப்படின்றது ரெண்டாவது என்ன தகுதி பெருமானிய மருமகனாக இருக்கின்ற ஒரு தகுதி இரண்டாவதாக கிடைத்திருக்கு மூன்றாவது திரல் மலையத்துவ சமரும் கற்புடைய மலைத்துச பாண்டியனுக்கு மனைவியாக ஒரு அருந்ததி மாதிரி கற்புணி மிகச்சிறந்த கற்புடை கற்பு கடம்பூண்ட தெய்வம் அல்லது பொற்பொழை தெய்வம் யாம் கண்டிலமால் என்று சொன்னாரே அவ்வளவு பெரிய கற்பு கரசியா இவ்வளவு தகுதியும் அருமையும் இருக்கின்ற உங்களுக்கு தவத்தை பற்றி நான் சொல்ல வேண்டுமா என்று சொல்லிவிட்டு ஆனால் நீங்க கேட்டு விட்டீர்கள் கேட்டதனால நான் சொல்றேன் சொல்றாலும் சொ இறைவன் மனிதருக்கு கொடுத்த கருவி மூன்று மூன்று ஒன்று மனம் இன்னொன்று சொல் இன்னொன்று உடம்பு இது எல்லா மனிதர்களும் எல்லாரும் மக்களுக்கு தான் கொடுத்திருக்கிறான் பெருமாள் ஆறறிவுகள் என்பது ஆறாவது அறிவு என்னன்னா மன உணர்வு கொடுத்தது நினைப்பது நடப்பது சிந்திப்பது தெளிவது இவற்றையெல்லாம் செய்கின்றது மனம் இந்த மன அறிவை அது கொடுக்க ஆறாவது அறிவாக ஆறாவது உயிராக இருக்கிறது நமக்கு தான் கொடுத்தது மக்கள் கொடுக்குதுல மக்களை கொடுத்துருக்க அதனால மனம் சொல் இன்னொன்று உடம்பு இந்த மூன்று இப்போ விரதம் விரதம்னு சொன்னால் அல்லது நீங்க தவம்னு சொன்னால் என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த இருக்கிற கருவை வைத்துக் கொண்டு செஞ்சா போதுமான அப்போ மனத்தால் என்ன செய்வது சொல்லால் என்ன செய்வது உடம்பால் என்ன செய்வது இதான் சொல்லி இல்லைவா இதான் மனமொழிமை மனமொழிமை மனம் மொழிமை என்றெல்லாம் சொல்லி சொல்லிட்டு இதற்கு வர சொன்னார் தவம்னு சொல்லுகின்ற பொழுது என்ன சொன்னால் மானதமே ஒரு விரதம் மானத விரதம்னு மானதம்னு சொன்னால் மனத்தினால் செய்கின்ற விரதங்கள் அப்படின்னா ஒன்று இரண்டாவது வாசிகமே வாசிகம்னா சொல்லு சொல்லால் செய்கின்ற அரங்கள் இரண்டு மூன்றாவது காய்கமே காயும்னா அந்த காயம் உடம்பு காயமே இது பொய்யடா என்று சொல்றமே காயம் இது உடம்பு இந்த உடம்பால் செய்கின்ற இந்த மூன்றாலும் அறங்கள் செய்யலாம் என்று சொல்ற அப்படியா அப்படின்னா எப்படி செய்யறது சொல்றேன் மனதால் என்னென்ன அறங்கள் செய்ய வேண்டும் அதாவது திருவிளையாடல் பிராணத்தை அதாவது பிராணத்தை அவங்க என்ன செய்தாங்க கேட்டா பெருமானுடைய திருவிளையாடலை எடுத்தது ரெண்டு பாட்டில் சொல்லிடப்படாத பெரிய பெருமானுடைய திருவிளையாடல் என்பதை மையமாக வைத்துக் கொண்டு மக்கள் அறிய வேண்டிய சில அறங்கள் ஆங்காங்கெல்லாம் மக்கள் அறிய வேண்டிய சில இயற்கை உணர்வுகள் ஆங்காங்கெல்லாம் மக்கள் அறிய வேண்டிய சில உலகியல் நிகழ்ச்சிகள் ஆங்காங்கெல்லாம் இப்படி அமைத்துக் கொடுத்தாங்க நேரா ஒண்ணு சொல்லக்கூடாத சொல்லலாம் அதனால இங்க எல்லாம் இந்த இந்த படலத்தினால் நமக்கு என்னன்னு கேட்டா எழுகடல் அழைத்தது என்பதை ஒரு மையமா வைத்துக் மனிதன் தான் மேற்கொள்ள வேண்டிய இந்த பெருமையினால் உடம்பினால் செய்ய வேண்டிய அறங்கள் எவை என்பதை சொல்ல வேண்டும் அதுதான் வாசிகம் தாயிகம் உடம்பால் அப்படி செய்கின்ற விரதங்கள் உண்டு அந்த விரதங்களிலே இப்ப மனத்தால் செய்வது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தவம் என்பது மூன்று வகைப்படும் மனதால் முடியால் மெய்யால் உடம்பால் அப்படின்னு சொல்லி செய்துவிட்டு அதில் மானதம் என்பது என்ன மானதம் தர்மம் தானமிசை மதிவைத்தல் இது ஒண்ணும் மன எதுலேயே சிந்தனைக்குன்னு கேட்டால் தான தர்மம் செய்வதிலேயே சிந்தனை பண்ணணும் மனசு வேற எதுலயும் சிந்தனை பண்ணணும் மனதால் செய்வது சரி நாக்கு ஏதோ போகுது பசுமாட்டி ஏன் இப்படி இப்படி மோந்து மோந்து பார்க்குது தண்ணி கலையுது பாவன் சரி நானே அவ்வளோ காட்டுறேன் அதுபோல வெளியில பார்க்கும்போது ஐயோ பாவம் பனி நமக்கு போட்டு கஷ்டமா இருக்குது திரும்பி நீ யாரோ உடம்பு போகுது என்ன பாப்பாரு ஒண்ணுமே இல்லைன்னு சரி சரி இந்த ஒரு நாலுமலை வேஸ்ட் போத்திக்கப்பா நான் பெரிய போர்வை கொடுக்கலாம் முடியல இப்படி தன்னுடைய எண்ணங்கள் எதில் செலுத்த வேண்டும் கேட்டா ஒன்னு தானம் அல்லது தர்மத்தில் செலுத்த வேண்டும் இது நம்ம 1 முதல் 1 னு சொன்னா அப்படி வருகின்ற பொழுது இங்க கொஞ்ச நம்ம இதுல பலக்கல சொல்லி கிதா இருக்கு தான தர்மம் தான தர்மம் னு நீங்க வெறுமனே கேட்டீங்கன்னு சொன்னீங்க உங்களுக்கு என்ன அங்க ஊ냐 மாத்துவோம் என்ன னு கேடினா தானம்னா என்ன தர்மம் தர்மம்னா தானம் அட அப்படி சொல்லுவோம் இத எங்கிட்ட இருக்கிற பந்தரிப்பு அத நீங்க மாத்திர முடியாதுல அப்பறம் நீங்க கேடிங்க அது தானம் தெரியாத தானம் அது என்னன்னா இந்த சின்ன şeyi தெரியாத தான உங்க தலை வச்சே னு நம்ம அப்போ சின்ன செய்து தெரியாட்டியுமே சின்னவனாச்சும் என்ன பெரியவங்க பெண்ண தெரிஞ்சிட்டீங்கன்னு விட்டுருவாங்க இப்படி போன போகுதான் நாங்கள் இப்போ தான தர்மத்தில் மதி வைத்தல் மதியன்னா என்ன எப்போது இடையராது என்னன்னு கேட்டால் இன்னைக்கு யாருக்காவது ஒன்று கொடுத்தமா அல்லது கொடுக்காதான்னு நினைச்சோமா என்று எண்ணி படுக்கிறது அந்த சிந்தனையில் எவ்வளோ நேரம் போயிடுச்சு என்பதற்காக ஒதுக்கிறது அது முதல் வேறு என்ன தானம்னா என்ன தர்மம்னா என்ன அப்படின்னு தானம் இதற்கு உரை வகுத்த ஒரு பெரியவர் ஒருவர் உண்டென்றால் திருக்குறளுக்கு உரை எழுதிய ஒருவர் தமிழ் உலகத்திலேயே எங்கம் தவம் இரண்டும் தங்கா பானம் வழங்காத இந்த மழை பெய்ய நாட்டில் தானமும் இருக்காது தவமும் இருக்காது பாருங்க சமய உணர்வு உடையவராய் இருந்ததனால்தான் மழை பெய்யவில்லை என்றால் கேவலம் சோத்துக்கு துணிக்கு ஒன்னு இருக்காதுன்னு சொல்லிட்டு போகல சோத்துக்கு இருக்காது துணிக்கு இருக்காது வாழ்க்கை இருக்காது என்று சொன்னவர் அதற்கு மேலாக நம்முடைய மனதைக் கொண்டு தானம் செய்யவும் முடியாது தருவம் செய்யவும் முடியாதுன்னு ஏன் அவருடைய நிலை அந்த ஆன்மீகத்தோடு தொடர்புடையது அதனால் அது நாடு வாழ முடியும் எனவே தானம் தவம் இரண்டும் தங்கா வீனுலகம் பானம் வழங்காதனின் அப்படி இப்ப தானம் என்று சொல்ல வேண்டிய கடப்பாடு வந்தது ஒரையாள் பனிரெண்டாம் ஆயினும் நாங்கள் இருபதாம் நூற்றாண்டில் வாடினோம் எண்ணூறு ஆண்டுகளுக்கு பெருமகனை மூன்றெழுத்து இதை நாங்கள் சொல்லாம இருக்க மாட்டேன் உங்களுக்கு தெரியும் அதனால எங்க பழக்கத்தில மட்டும் இல்ல தாவன்னா நானா இம்மன்னா தானம் என்ன சுலபமாக நினைச்சிருக்கோம் தானம்னா அது எது ர அற்புதமான இடம் எத்தகைய பொருளை யாருக்கு எப்படி கொடுக்க வேண்டும் யாருக்கு எவ்வாறு கொடுக்க வேண்டும் இந்த மூன்றை அமைத்து காட்டினா தானம் சிறக்கும் எப்படிப்பட்ட பொருளை ஒரு ஒரு பழமொழிவோட உண்டு ஊராங்கு நெய்ய என் பொண்டாட்டி கையேன் வீட்டுல இருக்கும்போது ஊராவிட்டு நெய்யே என் பொண்ட ஆட்டி கையே அப்படின்னு ஒரு படமொழி அது மாதிரி ரத்தனகிரி வந்து இப்ப நமக்கு ஒரு பெரிய விருந்து வச்சு நான் பரிமாறதுக்காக நெய் டின் டின்னா இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா ஊத்துக்கேன் சார் சும்மா சாப்பிடுங்க அடால் ஆடா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை யாரு ஊட்டுது ரத்னகிரி கோவில் திருக்கோயிலுடைய நெய்ல நம்மளு என்ன பண்றதுன்னு இங்க வாடா முதல்ல ஒன் வீட்டு நெய்யா இருக்கணும்னு சிவே சிவன் சார் நூத்தி எழுபத்தி ரெண்டு வீட்டு நெய் போது மட்டும் விலை கிலோ என்னதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் திருமுருகன் கோயில் மட்டும் தான் மட்டும் அடிச்சு விட்டேன் அது நூத்தி எழுபத்தி ரெண்டா அவங்க என்ன பேசுறீங்க மாட்டு விலையா அப்படி அய்யோயோ அதெல்லாம் நாட்டு மாட்டு விலையா நெய் ஒரு கிலோங்க நெய் ஒரு கிலோ நூறு மேல என்ன ஆமாங்க மயக்கம் வந்துடுது அவங்க காலம் பொற்காலம் மிகச்செமையான காலம் ஒரு மாடு வாங்கலாம் ஒரு மாடா இருந்தது பொருளா இருக்க வேண்டும் கூட இருக்கும் நானும் நம்ம திருவண்ணாமலை ஐயாவும் போறோம் அவர் பேனா இருக்கு அப்படியே தூங்கி விடுறார் நான் அப்படியே எடுத்து அப்படியே வச்சுடுறது எடுத்து என் பையலை வச்சுறது வச்சுட்டு நம்ம நில நேரம் மயிலாடுதுறை தருமபுரம் போனோன்னு யாராவது அவர் பையன் அங்கே இருந்து வராசி என்ன தம்பி பாவம் பேனா இல்லாம வந்துட வச்சுக்கிடாக்கன்னு யார் விட்டுது திருவண்ணாமலை ஆகவே உன் கையில் இருந்தா மட்டும் உன்னுடைய கையில் இருந்த பொருள் அல்ல அந்த பொருள் உன் கையில் வருவதற்கு எந்த நெறியால் வந்திருக்கணும் அறநெறி ஆள் வந்திருக்க வேண்டும் உழைத்து இருக்கணும் நீ உழைத்த உழைப்பில அதுல இருந்து பத்து ரூபா பதினஞ்சு ரூபா போட்டு வாங்கியிருக்கணும் சரி அப்போ பொருள் தன்னுடையதா இருக்கணும் அது அறநெறியால் வந்து இருக்கணும் ஒன்று ரெண்டாவது நெருங்கிய மாட்டேங்குது பாருங்க சரி அருமையா அல்லது வச்சுங்க சார் சொல்லலாம் அப்படியா கொடுக்கணும் அது ஒரு ஆள் நம்ம ஊர்ல ஒரு ஆள் அந்த ஊரில் அக்க பொருள் அவனுக்கு வேலை ஏவன் எங்க உட்கார்ந்தான் ஏவன் நின்றுனா எவன் நடந்தான் ஏவன் பேக் பேக்கை தூக்கிட்டு போனா ஏவன் பண்ணா மொட்டைக்கட்ட மொட்டை பட்டுச்சேன் அதெல்லாம் இங்கே இல்லை இல்லை இல்லான்னு தெரியவேணும் அதை தெரியாம இருக்கு சும்மா ஏதையும் அக்க போட்டுக்கிட்டே இருக்கிறது இங்கனும் அல்லவா ஆர்காட்டம் அன்பன் போடுறது என்ன பேர் இல்லாமல் மொட்டைக்கட்டு ஆச்சு அந்த ஆளுகத்தை பார்த்து பேனா ஒன்று வச்சுக்கன்னு சொன்ன ஏறத்தால் அந்த பேனா போற வரைக்கும் அது எழுதின பாவத்தை நம்ம தான் போய் ஆமா நீதான்ண்டா கொடுத்த மகாபாவி எனவே நம்ம பேனா அவன் கையில் ஒடியற வரைக்கும் அந்த முட்டைக்கடா பாவம் ஐயாவுக்கு உண்டு எனவே அப்படி கொடுக்க நல்லவர்களுக்கு கொடுக்க சரி ரெண்டு மூன்றாவது அருமையான பேனா தன் உடைப்பினால் வந்தது ரொம்ப ஏழ்மையான பையன் அவனுக்கு இது கொடுத்தது ரொம்ப பிடி ஒரு பெரிய பத்து பவுண்ட் தேவ கொடுத்த மாதிரி இருக்குது அவருக்கு நல்ல படிக்க கூடிய பையன் கொடுத்தோம் சரி கொடுத்துட்டா போதுமா என்னைக்கு கொடுத்தான அண்ணிலிருந்து ஒரு வாரம் மூங்கியே சரிவில்லை என்னன்னர் ஒரு அருமையான பேனா சார் அந்த ஆர்காட் அன்பெல்லாம் இருந்தாங்களா இந்த பையன் பேனா கொடுங்க ஏன்னு கேட்டவண்ண எல்லாருக்கும் தெரியும்னு ஒன்று கொடுத்துட்டேன் நல்ல பேனாக போங்க ஆடாரா எனக்கு பத்து நாள் சாப்பாடு இல்லைங்களா தூக்கமும் வரலீங்க பேனா பேனா பேனா பேனா வீட்டில் என்னங்கிற அதுல கரவுல பேனாங்கிறீங்கன்னா ஒரு பேனா நான் அது எல்லாரும் மெப்புக்காக நான் கொடுத்து வச்சு மக்குானமாவது வந்த பொ தக்கல்லை நீங்களைக்கு வாங்க பரவாயில்ல தம்பி நல்லா அருமையாடுது படி நல்லா பாஸ் பண்ணு முதல் பையனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிடு கொடுத்தல் அப்ப அறநெறியான் வந்த பொருளை தக்கார்க்கு ஊகையோடும் உரையாகாது இவை எல்லாம் சேர்கின்ற பொழுது தான் உரையாகிறது யார் சொன்னது திருவிழுவா சொன்னார் தானம் ஹலோ யாரு நான் தான் பரிமையல என்ன குரல் உரையாங்கிற குரல் உரையெழுகிறேன் தானங்கிறதுக்கு என்னன்னு விளங்கலை எழுதிங்க தானமாவது அறமறியான பொருளை தக்கார்க்கு எழுதுறீங்களா எழுதுறேன் ஓய்வு கொடுத்த சொன்னாரு திருவள்ளுவர் காலம் கீமு பரிமையலர் காலம் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு என்று போன அந்த அருமையான அந்த அருமை சொல்லுக்கு இவர் உரை அதுதான் தானம் அறநெறியால் வந்த பொருளை தக்கார்க்கு கொடுத்தல் மன மகிழ்ச்சியோடு சாப்பிட போனது கேட்டாங்க இந்தாப்பா வீட்டில் கூப்பிட்டு போடும் சாம்பார் இல்லை சரி கேட்டால் மகிழ்ச்சி சந்தோஷப்படக்கூடாது நினைவாக கொடுக்கின்ற பொழுது மிகச்சிறந்ததாய் தக்கவர்களுக்கு மகிழ்வோடு கொடு சும்மா நீங்க பேர் சாப்பாடு போற சொல்லுகின்ற பொழுது பொது நிலையில கொடுத்துறதுக்கு வந்துட்டாங்க ஒரு குறிக்கோளோடு செய்வது ஒரு பத்து பேருக்கு உணவு கொடுக்கணும் அணிந்து திருக்குறள் வழிபாடு செய்து பெரியவர்களுக்கு வணக்கம் செய்து நல்ல நிமுடைய அதுதான் பொதுவாக நீ போடுற குடும் தர்மம் எனவே தர்மம் பேரு தானும் பேரு இதைத்தான் சொல்லுகிறார் தருமம் தானம் இசை மதி வைத்தல் அப்படி ஆகவே மனதில் என்ன முதல்ல தவம் செய்யணும்னு கேட்டா இன்று ஏறா யாரேனும் ஒருவருக்காவது நாம் நல்ல நல்லவர்களுக்கு ஏதேனும் ஒன்றை கொடுத்தோமா அல்லது கொடுக்க நினைந்தோமா அந்தது நம்ம மனத்தால் செய்கிற தவம் ஒன்று ஒன்று இரண்டாவது தயவு தயவு என்று சொல்ற தயவுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தயவு தாட்சிணியம் இல்லாம பேசுறான் ஐயா இனிமே தயவு என்பதற்கு என்ன பண்றான் ஆனாலும் தெரியும் இப்ப தயவுன்னு என்னன்னு தெரியும் எல்லாருக்கும் மனசுல தெரியும் அது கொஞ்சம் விளக்குங்கன்னா தான் தகராறு இப்படி பல